மயா அபசாரானி சர்வான் கஷமோத்தம இந்த ஸ்லோகம் ஓரோரு நாளும் காலையில் பகவானுக்கு நாம் திருவாராதனம் சமர்ப்பித்த பிற்பாடு அதாவது பூசை செய்து முடிக்கும் போது சொல்ல வேண்டியது உபசாரம் பெயரில் உனக்கு தொண்டுபுரிய தொடங்கினேன் ஆனால் அரியாத்தனத்தாலே கவன நின்மையாலே சோம்பலாலே அது எத்தனையோ தப்பு தப்பா தவறுகளாக அபசாரங்களாக முடிந்து போயின உனக்கு உபசாரம் பண்ணம் தொடங்கினே ஆனா அபசாரத்தில் கொண்டு போய் முடித்து விட்டேன் இப்போது உன்னிடத்தில் வேண்டுகிறேன் ஹே புருஷோத்தம புருஷர்களுக்குள் உயர்ந்தவனே தலைவர்களுக்கே தலைவனே கடவுள்களுக்கெல்லாம் கடவுளே கஷமஸ்வ என்னுடைய அனைத்து அபசாரங்களையும் பொறுத்தருவீர் என்ன பெருமானிடத்தில் பொறுக்க வேண்டுகிறோம் மன்னிப்பதற்கு வேண்டுகிறோம் பகவானுக்கு இருக்கிற எண்ணிறந்த குணங்களுக்குள் கஷமா பொறுமை அப்படிங்கிறது மிக முக்கியமான குணம் புறத்தாழ்வான் சாதிக்கிறார் சௌதாரிய மிரதிம சமதா சௌஹிருத திருதி பெருமானிடத்தில் எத்தனையோ குணங்கள் தயா பூதங்களைக் கண்டு ஜீவராசிகளைக் கண்டு கருணையே வடிவெடுத்தவனாய் இறங்குகிறான் இரக்கமே தயை இரக்கம் இருந்தா போதாது இரக்கத்தோட நல்லது பண்ண வரைக்கே இவன் பண்ணிருக்கிற குற்றங்கள் கண்ணிலே பட்டால் அதை பொறுக்க வேண்டுமே அப்ப பொறுமை தேவைப்படுகிறது இரக்கம் வேணும் தயை பொறுமை வேணும் கஷமை பகவானிடத்தில் இருக்கிற கஷமாங்கிறது மிக உயர்ந்த குணம் அதே போலத்தான் சாந்தோர்களிடத்திலேயும் பொறுமை இருக்கும் நாம் செய்த குற்றங்களையெல்லாம் அவர்கள் பொறுக்கிறார்கள் அழ்வார் ஒரு பாசத்தில் வேண்டுகிறார் செய்த குற்றம் நமாகவே கொள் உலகத்துக்கே தலைவனான பகவானே நான் செய்திருக்கிற குற்றத்தையே நல்லதாக ஏற்றுக்கொள் உன்னிடத்தில் பொறுமை இருக்கிறது என் குற்றங்களை எல்லாம் பொறுத்து விடுவாய் கஷமா என்னும் ஒரு நூலே உள்ளது பெருமானிடத்தில் பொறுக்க வேணும் பொறுக்க ஆழ்வார்கள் அனைவரும் பொறுமை ஆச்சாரர்கள் அனைவரும் பொறுமவுடையவர்கள் நாமும் பொறும உடையவர்களாக இருக்க வேணும் நம்முடைய குழந்தை போகோன்னு கத்திக் கொண்டே சிறு குழந்தை அழுதுண்டே தாயார் பொறுமையோடு இருக்கிறார் சமையல் ஆகணும் வெச்ச உடனே சாதம் வந்து போயிடாது பொறுமையோடு இருக்கிறோம் நம்ம முதலாளி ஓவோன்னு நம்மளை பார்த்து கத்தரார் சம்பள உயர்வு கொடுக்க மாட்டேங்கிறார் ஆனாலும் வேலை போயிடுங்கிறதுக்காக பொறுமையோடு இருக்கிறோம் வண்டி ஒரே டிராபிக் ரெட் விழுந்தது ஆனால் வண்டி நகரமாட்டேங்கிறது பொறுமையோடு பொறுமை எழுந்து பிரயோஜனம் இல்ல நின்றுதான் வாங்கி ஆகணும் இந்த ஊரோர் இடத்திலையும் பொறுமையை காட்டுகிறோம் பகவான் இடத்திலிருந்து நம் போல்வார் வரை அனைவரும் பொறுக்கிறோம் பொறுமையும் இழக்கிறோம் பகவான் கிரண்ணசு இடத்துல எவ்வளவோ பொறுமை காட்டினார் கம்சனிடத்துல எத்தனையோ பொறுமை காட்டினார் கடைசியில பொறுமை இழந்தார் கம்சனை கொன்று விட்டார் இரண்டகசுவோ கொன்று விட்டார் ராவணனிடத்தில் ஒருமுறை ஹனுமான தூதனுப்பினார் ஒருமுறை அங்கத பெருமாள தூதனுப்பினார் நல்லது செத்து பார்த்தார் ஆனா ராவணன் கேட்கவில்லை பொறுமை இழந்தார் கொன்று அப்ப பகவானும் பொறுமை இழக்கிறதா தெரியறதே பொறுக்கிறதாகவும் தெரியிறது பொறுமை இழப்பதாகவும் தெரிகிறது அதே நாமும் பல விஷயங்கள்ல பொறுமையா இப்ப டிராபிக் ஜாமா எடுத்து நின்று இருப்போம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் பார்ப்போம் இழந்து வண்டி கதவை வெளியில வந்து யாரும் அப்ப நாமும் பொறுமை இழக்கிறோம் ஒரு இடத்துல ட்ரெயின் லேட்டா போச்சு பஸ் லேட்டா போச்சு லேட் ஆனது ஏன்னு தெரியல ஒன்னும் சரியா அனௌன்ஸ்மெண்ட்ன்னு வரல பொறுமை இழந்து போய்டும் அப்ப ஒன்னொன்னுக்கு நாமும் பொறுமை இழத்துறோம் பொறுமை உடையவர்களாகவும் இருக்கிறோம் பொறுமை இழந்தவர்களாகவும் இருக்கிறோம் இந்த பொறுமைங்கிறது ஒடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாதது பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இன்னொரு விதத்தில் டாலரன்ஸ் சொல்லலாம் அதாவது எல்லாராலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒத்துமையா வாழ வேண்டும் ஒல்லியோ உலகத்தோடு ஒட்டி வாழாதார் பலகத்தின் கல்லாதவர்னு சொல்லுவார்கள் உலகத்தோட ஒட்டி வாழறதுன்னா அதுக்கு நான் போற தப்பு வழியிலெல்லாம் கூட போயிட்டு இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது நல்வழிப்படுகிற உலகத்தோடே நாமும் நல்வழிப்பட்டு வாழ வேண்டும் அப்ப இன்னொருத்தரோட சேர்ந்து வாடுற மொழியோ அதான் சகிப்பு தன்மைங்கிற டாலரன்ஸ் பொறுமை தப்பு பண்ணா அதை பொறுக்கிற மொழியோ அதுக்கு பொறுமைன்னு இன்னொருத்தர் இடத்துல ஏற்றுடன் கேட்பார்கள் சரி ஐ பர்கிவ் யூ உங்கள்கிட்ட நான் மன்னிச்சுடுறேன் தப்ப விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப பேஷண்டா வெயிட் பண்றாருன்னா டாக்டர் கூப்பிடும் முன்னாடி உள்ள போன பேஷண்டே ஒரு மணி நாளில இருக்கா அப்ப நாம இப்ப பேஷண்ட் தான் நோயாளிகள் காத்துமையா இருக்கணும் அந்த பேஷன்ஸ் நம்ம கிட்ட வேணும் இன்னொன்னு கூட இருக்கிற மக்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சகிப்பு தன்மையோட வாழணும் அது டாலரன்ஸ் இதெல்லாம் பொறுமையினுடைய வெவ்வேற வகைகள் இந்த எல்லா பொறுமையும் நாம கடைபிடிச்சுதான் ஆனா இன்னைக்கு டாலரன்ஸ் ரொம்ப குறைஞ்சே போயிட்டு இருக்கு செல்ஃப் சென்ட்ரி கேட்ட மூலியம் நம்ம குடும்பம் நான் இதை மட்டும்தான் பாக்கணும் மத்த ஹார பத்தி கவலையில இப்போ எங்கயான வண்டியில நின்றுட்டு இருக்குமா நான் ஏறுட்டா சரி இன்னொருத்தர் ஏறுனால இல்லையான்னு பாக்கவே வேண்டாம் நான் பாத்துட்டா சரி இன்னொருத்தர் பாக்கணுமா இல்லையாங்கிற அவசியம் இல்ல எனக்கு பால் கிடைச்சிட்டா சரி இன்னொருத்தருக்கு கிடைச்சதா இல்லையான்னு கவலை இல்ல அப்ப மத்த விட்டு நம்ம மட்டும் பார்த்தோம்னா அப்ப டாலரன்ஸ் குறைஞ்சிட்டு போறது ஒத்தரேதான் ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டா கூட நம்மளால பொறுக்க முடியலன்னு வச்சுருந்தோம் அப்ப இவருக்கு அபிப்பிராயத்தையே தாங்க முடியல இவராலே அப்ப டாலரன்ஸே போயிடுதுன்னு அர்த்தம் இது கூடாது இது இத்தனையும் தாண்டி நமக்கு பொறுமை இருக்க வேண்டும் ஆனா இப்ப நாம பார்க்க போற முக்கியமான கல்வி எண்பத்தி அஞ்சாவது கல்வி பற்றினதுதான் ஒற்றொத்தரும் பொறுமையோடு இருக்கணும் இன்னொத்தர் பண்ற குற்றங்களை பொறுத்து கொண்டால் பொறுமையா காத்திருந்தால் பொறுமையா இன்னூத்தரோட சகித்து கொண்டு கூடி வாழ்ந்தால் பொறுமையா இதுக்குள் எது சிறந்த பொறுமை இந்த எல்லா இடத்திலையும் நம்ம பொறுமையை பார்த்தோம் இந்த ஒரு பொறுமையே தேவைதான் பொறுமை இன்னுத்தரோட கூடி சகிப்பு தன்மையோட வாழ்தல் பொறுமை காத்திருத்தல் பொறுமை குற்றம் மன்னித்து விடுதல் பொறுமை எதையுமே அவர் சொல்லலை அவர் பொறுமைங்க வேற என்னமோ சொல்றார் என்னன்னு பார்ப்போம் பராப்ரோக்தா எண்பத்தஞ்சாவது கல்வி பராமா கா புரோக்தா பரா கஷமா மிக உயர்ந்த பொறுமை பொறுமை கா புரோக்தா எதுவாக சொல்லப்படுகிறது எல்லா பொறுமைகளும் சிறந்த பொறுமை யாது கல்வி பதில் சொல்றார் கஷமா துவந்த பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பொறுமை துவந்த பொறுத்து சிறந்த பொறுமைங்க அது யாருனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள படுத்துற பாட்டை பொறுத்துக்கிறதா இல்ல எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்து அதுகள் ரெண்டும் ஒரே சமயத்துல வளர்க்கறதுன்னு அவ்வளவு சுலபமா ஒருவேளை அது படுத்துற கட்டத்தை எல்லாத்தையும் இதெல்லாம் அவர் ரெட்டைன்னு சொல்லவே இல்லை அவர் ரெட்டைன்னு சொல்லுவது சீத உஷ்ணு லாப அலாப ஜய அபஜய மான அவமானங்கள் இதெல்லாம் தான் ரெட்டகள் இந்த ஓரொரு இரட்டையும் வலிமையான இரட்டைகள் அதாவது குளிரும் வெயிலும் இரட்டை வெற்றியும் தோல்வியும் இரட்டை இன்பமும் துன்பமும் இரட்டை லாபமும் நட்டமும் இரட்டை மரியாதையும் அவமரியாதையும் இரட்டை பகைவனும் நண்பனும் இரட்டை இந்த ஒன்னொன்னுமே இரட்டை வாழ்க்கைமே நம்ம பார்த்திருக்கோம் இப்ப மாசம் வந்து பங்குனி மாசம் சித்திரை வாசம்னா வெயில் கொளுக்கிறது பாப்பா நம்மால இந்த வெயில் முடியவே முடியாது வெயில் படுத்தபாடு தாங்கலே பொறுக்கலாம் அதே மார்கழி மாசம் குளிர்ல வெளியில போக முடியல ஒரு காரியத்தை ஒழுங்கா பார்க்க முடியல வெயிலா இருந்தா கூட வேலை பாட்டுக்கு ஓடினு இருக்கும் இந்த குளிர்ல கார்த்தார எழுந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கு சித்திரையே தேவையில்ல இதுவும் பொறுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அப்ப வெயிலோ குளிரோ பொறுக்க முடியாத ரெட்டகள் அவற்றை பொறுத்து கொள்ளுகிறோமா அதே லாபம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு வருஷம் நமக்கு கிடைக்கிறது உடனே இன்பப்படுவோம் கிடைக்காது போறது துன்பப்படுவோம் அப்ப லாபமோ நஷ்டமோ ரெட்ட ரெண்டுமே நமக்கு பாதிப்புக்கு உள்ளாசம் ஓஹோன்னு லாபம் வந்துட்டே இருக்கா இருமா படைந்து விடுவோம் நஷ்டம் வந்துட்டே இருக்கா நம்ம தளர்ந்து போய் டிஜெக்ட் ஆகி வாழணு வாங்குற எண்ணத்துக்கே அப்ப லாப நஷ்டங்கள் ரெட்டகள் நம்மை பாதிக்கும் சுகம் துக்கம் இன்ப துன்பம் இன்பப்பட்டாலே நாலு நாள் துன்பப்பட்டுடுவோம் துன்பப்பட்டாலே உடனே இன்பப்படுவோம் மாறி மாறி இன்ப துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவை ஓர் இரட்டை மானம் அவமானம் நம்மளை ஓஹோன்னு இருப்பார் மறுநாள் திடீர்னு தரையில போட்டு முயற்சிட்டு போடுவா அப்போ அவமானமும் நமக்கு கொண்டாட்டமும் கிடைக்கும் இகழ்ச்சியும் கிடைக்கும் புகழ்ச்சியும் கிடைக்கும் இகழ்ச்சியும் கிடைக்கும் அவை ஓர் இரட்டை அதே போல மித்ர விரோதிகள் இருப்பா பகைவர்கள் நண்பர்கள் இருப்பார்கள் நண்பன் பகைவன் அவமானம் துக்கம் இன்ப துன்பம் வெப்பமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்ப சித்திர மாசத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது மார்கழி மாசத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது லாஸ் ஆனாலும் கம்ப்ளைன் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம படிக்கொடுத்தாலே பிசினஸ் இருந்தா ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் கவலைப்படாதே வெற்றியும் இருக்கும் கவலைப்படாதே சண்டே வெற்றியும் புரிவதற்காக கண்ணன் என்னன்னு சொல்லியிருக்கணும் நீ சண்டை போடு ஜெயிக்கிறதுக்காக சொல்லியிருக்கணும் சொல்லவே இல்லையே அர்ஜுனனை ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி போர் புரிதல் உனக்கு கடமை அதை செய் ஆபீஸுக்கு போறோம் இருக்கணும் இருக்கணும் இருக்குதானிருக்கு எதுக்கு சற்று சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காக்க வேண்டும் ஆனா அதுக்கு நேரம் லக்சுரியை எதிர்பார்த்த ஆபீஸுக்கு போனோம்னா தான் போட்டி போடணும் பொறாமை வரும் லக்சுரி எதிர்பார்க்கல சம்பளத்தை எதிர்பார்த்த ஆபீஸுக்கு போனோம்னா போட்டியும் வராது பொறாமையும் வராது ஆனா நம்ம வெறும் சம்பளத்தை எதிர்பார்த்து மட்டும் போல அப்படி மட்டும் போயிருந்தோம் முதல்ல அந்த சம்பளத்துல குறியா எந்த பாலிடிக்ஸ்லயும் இறங்கவே மாட்டோம் யாரோட வம்புக்கு பேசவே மாட்டோம் அப்ப முதலாளி ஒழுங்கா என்னென்ன வேலை கொடுத்துருக்காளோ அதை மட்டும் செஞ்சுட்டு போடுவோம் அப்படியே நம்ம பண்றோம் இப்போ எத்தனை வம்பு போறோம் சொல்லப்பட்ட வேலையை மட்டும் பண்றது இனி எந்த கம்பெனி வேணா போங்க உங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்துருக்கோம் அந்த வேலையாவது பாருங்கிறான் அப்ப நம்ம வேலை என்னன்னு நம்ம மேனேஜ்மெண்ட் எழுதி கொடுக்கறது எதி கொடுத்த வேலையை பண்றதுக்கு இத்தனை பாடு ஆனா எழுதியே கொடுக்காதேவ் ஒழுங்கா இல்லாமல் தர்மத்தையே தெரிஞ்சு தர்மத்தின் வழி நடந்து நன்னா இருக்கணும்னு ஆசையா இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துள்ள இருக்குன்னு வா விட்டுட்டு எங்கயும் ஓடியே வர வேண்டாம் போற இடத்துல போயிட்டு கூட இருக்கலாம் அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நாம வேலை பாக்குற இடத்துல எத்திக்ஸ் இன்னைக்கு குறைஞ்சு போனதே அதுதானே எந்த வேலையில வன இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் ஆன்மீகத்திலயா இருக்கட்டும் அல்லது ஆபீஸ் போற இடத்துலயா எங்க வன அந்த இடத்துல எபிக்ஸ் இருந்ததுன்னா போறோம் அதை நம்மால் ஆந்தனையும் கடைபிடிக்க வேண்டும் யாரும் நாம ஒண்ணும் பர்ஃபெக்டே கிடையாது எல்லா இடத்துலயும் குறை இருக்கத்தான் போறது அடியத்துல குறை உங்களிடத்துல குறை இவரிடத்துல குறை இவரிடத்துல போற நேர்த்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தமா கண்டிப்பா குறைகள்ங்கிறது தவிர்த்துடவே முடியாது மனப்பான்மை வேண்டும் ரெட்டை வந்தே தீரும் ஒரு வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்னொரு வருஷம் கிடைக்காது போலாம் எக்கானி ஓஹோன்னு இருக்கு ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட் எக்கானி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பத்து பர்சன்ட் சேலரி என்ன பண்ணலாம் ரெண்டையுமே என்னமோ வாழ்ந்து கெட்டு விட்டார் சின்ன இடத்துக்கு போயிட்டா சாதாரண விஷயம் நல்ல பெரிய வீடா வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு இல்ல சின்ன வீட்டுக்கு போயிட்டேன் இது மக்கள் ஏத்துக்கவே மாட்டா நான் இப்படியே போனமே தவிர இந்த புறத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்ப இரட்டைய பொறுத்துக்களே அர்த்தம் லாபமோ நட்டமோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ வெப்பமோ குளிரோ அல்லது நண்பனோ பகைவனோ மானமோ அவமானமோ இவைகள்தான் தான் இரட்டகள் இந்த இரட்டைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என இரட்டைகள் இன்றியமையாதவர்கள் இதுல ரெண்டுல ஒண்ணு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் யாராலையுமே அதை சாதிக்க முடியாது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் நம்மாழ்வார் திருவாய்மொழி என்னும் பிரபந்தத்தில் ஆறாம் பத்தில் மூணாம் திருவாய்மொழியில் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பனை பற்றி பாடுகிறார் அப்ப தெரிவிக்கிறார் சிவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் விடம் அமுதம் பகை நட்பு நல்குறவு செல்வம் எத்தன இந்த லோகத்துல நேர் மானம் இருக்கு புலியும் இருக்கு பாம்பும் இருக்கு கீரியம் இருக்கு பூனை இருக்கு எலியும் இருக்கு எல்லா இந்த சேர்ந்துதான் இந்த உலகத்தில் இருக்கு நாமும் ரெட்டையை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று அரசு நீயே முடிச்சுடும் ராமன் வேறு போலே நடந்தான் கை கூப்பிட்டாள் உனக்கு அரை சாட்சி கிடையாது நீ வேணும்னு சொன்னாள் அதே ஏறு நடை நடந்துதான் ராமன் வந்தான் கம்பரை சீடர்கள் வேண்டினார்கள் ராமன் முகம் கன்னி போயிருக்குமே வாடி போயிருக்குமே அரசில்லு சொ கை கை இப்ப ராமன் முகம் என்ன பாடுபட்டதுன்னு சொல்லாமா கம்பர் தெரிவிக்கிறார் அரசு இருக்குன்னு ராமனுடைய முகம் சுமாரா இருந்தது ஆனா அரசில்லேன்னு கேள்விப்பட்டவுடன் இப்பதான் ராமனுடைய முகம் அப்போதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா அப்போதே அலர்ந்து தாமரையை ஜெயிக்கும் பேரழகோரே ராமன் விளங்கினான் ராமன் உள்ளே நடந்தாலும் ஏறு நடை வெளியே வந்தாலும் ஏறு நடை இன்பமோ துன்பமோ சமமாக ஏற்றுக்கொண்டான் சுகதுவா லாபாலாபோ ஜாய் யுத்தம் பாபம் யுத்தத்துக்காக போராடு வெற்றிக்காக அல்ல என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அப்ப பொறுமையில் சிறந்த பொறுமை இரட்டகளை பொறுத்துக் கொள்வதுதான் இரட்டைகளை சமமாக ஏற்றுக்கொள்வதுதான் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக பார்த்தோம் மேலும் பார்ப்போம் இந்த இந்த உங்கள் எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்